வர்க்க புரட்சியின் ஜனநாயக உள்ளடக்கமும் சோசியலிச உள்ளடக்கமும் உ வாசுகி ஒரு மெடலின் இரு பக்கங்கள் ரஷ்ய சமூக ஜனநாயகவாதிகளின் கடமைகள் என்ற தலைப்பில் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூத்தி ஏழில் தோடர் லெனின் எழுதிய ஒரு சிறு பிரசுரம் வர்க்க புரட்சியின் உள்ளடக்கத்தில் உள்ள ஜனநாயகம் சோசியலிசம் என்ற இரண்டு கூறுகளை விவரிக்கிறது ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சி நரோத்னய ஓல்யா மற்றும் நரோத்னய பிராவோ ஆகிய மூன்று கட்சி திட்டங்களின் நடைமுறை சார்ந்த வேறுபாடுகளை விளக்குவதே இதன் நோக்கம் குறிப்பாக நரோத்னய ஓல்யா பிராவோ ஆகிய இரண்டு கட்சிகளும் தம் திட்டம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகளை ஜனநாயக கடமைகள் என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து முன்னெடுக்கின்றன ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியின் அணுகுமுறை இதிலிருந்து வேறுபட்டது மூன்றிலும் இதுதான் சரியானது என்பதை தோழர் லெனின் நிறுவுகிறார் இந்த வாதங்களை இந்திய சூழலில் பொருத்தி பார்ப்பது அவசியம் ஏனெனில் இந்திய சமூகம் சாதி வர்க்கம் என்பது பின்னிப்பிணைந்த சூழலாக இருக்கிறது சாதியம் பெண்ணடிமைத்தனம் உள்ளிட்ட சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டமும் வர்க்க போராட்டத்தின் இரண்டு ஒருங்கிணைந்த அம்சங்கள் என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு எனவே ரஷ்ய சமூக ஜனநாயகவாதிகள் வர்க்க போராட்டத்தின் ஜனநாயக உள்ளடக்கத்தையும் சோசியலிச உள்ளடக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டும் ஒரு மெடலின் இரு பக்கங்கள் என்று லெனின் வாதிடுவது இந்திய சூழலுக்கு பொருந்தக்கூடியதே ஜனநாயக உள்ளடக்கம் என்பது பாகுபாடுகளை கொடுமைகளை எதேச்சாதிகாரத்தை எதிர்த்த போராட்டம் பாகுபாடுகள் என்பது ரஷ்ய சூழலில் தேசிய இனங்கள் மீதான ஒடுக்குமுறை மத ரீதியான துன்புறுத்தல் இதர சமூக பிரிவுகள் மீதான ஒடுக்குமுறை போன்றவற்றை உள்ளடக்கியவை ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுவது காவல்துறையின் ஒடுக்குமுறை போன்றவை எதேச்சாதிகார அம்சங்கள் சோசியலிச உள்ளடக்கம் என்பது வர்க்கங்களை திரட்டி உற்பத்தி கருவிகளின் தனி உடைமையை ஒழித்து முதலாளித்துவத்தை தகர்த்து பாட்டாளி வர்க்கத்தின் கையில் அரசியல் அதிகாரத்தை கொண்டு போராட்டம் இரண்டும் தவிர்க்க விதத்தில் ஒன்று இணைந்தவை பல்வேறு சமூக பிரிவுகள் சந்திக்கும் ஒடுக்குமுறைகளை கையில் எடுத்தால் வர்க்க ஒற்றுமை சீர்குலையும் என்ற பார்வை தவறு அதே சமயம் வர்க்க பார்வையை புறம் தள்ளி பாகுபாடுகளையும் ஒடுக்குமுறைகளையும் தனித்து பார்ப்பதும் தவறு என்று லெனின் வாதிடுகிறார் சமூக ஒடுக்குமுறை எதிர்ப்பு மற்றும் ஜனநாயக உரிமைகளுக்கான போராட்டத்தில் பல பிரிவுகள் இணையும் ஒடுக்கப்படும் தேசிய இனங்கள் மதப்பிரிவுகள் குட்டி முதலாளிகள் அறிவுஜீவிகள் என பலரும் அவரவர் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக அணிதிரல்வர் இத்தகைய போராட்டங்களின் வலுவான தோழராக தொழிலாளி வர்க்கம் நிற்க வேண்டும் இத்தகைய பிரச்சினைகளை கையில் எடுப்பவராகவும் தொழிலாளி வர்க்கம் திகழ வேண்டும் ஆளும் வர்க்கங்களுக்கு எதிரான போராட்டத்தில் இது மிக முக்கியமானது அதே சமயம் ஆளும் வர்க்கங்களுக்கு எதிரான சமரசமற்ற போராட்டத்தை அனைத்து பரிமாணங்களிலும் தொழிலாளி வர்க்க தலைமையே நடத்த முடியும் குறிப்பான ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடும் அமைப்புகள் குழுக்கள் சமூக பிரிவுகள் அவ்வொடுக்குமுறையைத் தவிர இதர விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் ஏனெனில் ஒரு தேசிய இனமோ சமூக பிரிவோ இவர்கள் மீதான ஒடுக்குமுறை இவர்களை ஒன்றிணைப்பதை காட்டிலும் இவர்களுக்கிடையே உள்ள வர்க்க முரண்பாடுகளே பல முடிவுகளை தீர்மானிக்கும் அரசியல் மற்றும் சமூக முறைமையை முழுமையாக ஜனநாயகப்படுத்தும் கடைமையை தொழிலாளி வர்க்கமே செய்ய முடியும் இந்நிலைப்பாட்டில் ஒரு நீடித்த தன்மையும் தொழிலாளி வர்க்கத்துக்கே இருக்க முடியும் தொழிலாளி வர்க்க கட்சியான சமூக ஜனநாயக கட்சியின் தோழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தோழர் லெனின் விரிவாக விளக்குகிறார் இந்த பின்புலத்தில் சமூக ஒடுக்குமுறையையும் வர்க்க சுரண்டலையும் இந்திய சூழலில் ஒருங்கிணைத்து பார்ப்பது கூடுதல் தெளிவை அளிக்கும் சமூக நீதி குறித்த பிரச்சினைகளில் தலையிடுவதன் முக்கியத்துவம் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடுகளில் கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஒரு சில மாநிலங்களில் முன்னேற்றம் உண்டு வேறு சில மாநிலங்கள் இன்னும் துவக்க நிலையில் நீடிக்கின்றன இதில் முறிப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகின்றன சமூக பிரச்சனைகள் குறித்த நமது பணிகளை மேற்கொள்ளும் போது அடையாள அரசியலை பின்பற்றும் சமூக அமைப்புகள் தனிநபர்களோடு கூட்டாக செயல்பட நேரிடுகிறது இந்த அனுபவத்தின் வாயிலாக பல கேள்விகளும் எழுகின்றன இவை பிரதானமாக சமூக நீதியின் தன்மை இதில் ஒரு புரட்சிகர இயக்கத்தின் பாத்திரம் தொடர்பானவை ஒருபுறத்தில் சமூக பிரச்சினைகளில் தலையீடு செய்வது வர்க்க போராட்டத்திலிருந்து திசை திருப்பும் வர்க்க இயக்கத்தை பலவீனப்படுத்தும் என்றும் விமர்சனம் வைக்கப்படுகிறது மறுபுறம் தற்கால இந்தியாவில் தொடர்ந்து நீடித்து வரும் சாதி அமைப்பு அதனுடன் தொடர்புடைய ஒடுக்குமுறை ஆகியவற்றின் பின்னணியில் கட்சியின் பிரதான அரசியல் செயல்பாடு சமூக நீதி குறித்ததாக இருக்க வேண்டும் என்ற கருத்து சமூக நீதி வர்க்க போராட்டத்தை திசை திருப்புமா சாதிய பிரச்சினைக்கு நீண்டகரு வரலாறியிருக்கிறது இது முதலாளித்துவத்துக்கு முந்தைய சமூக அமைப்புகளிலேயே வேர்பிடித்து நின்றதாகும் மற்ற பல நாடுகளில் நடந்ததைப்போல் இந்தியாவில் முந்தைய சமூக அமைப்பை முற்றிலும் தகர்த்து முதலாளித்துவம் நிறுவப்படவில்லை என கட்சி திட்டம் சுட்டிக்காட்டுகிறது நிலபிரபத்துவத்தோடும் அதனுடன் இணைந்து நின்ற சாதிய அமைப்போடும் சமரசம் செய்து கொண்ட முதலாளித்துவம் சாதிய வேறுபாடுகளை வளர்த்துவிட்டு அதை தன் சுரண்டலுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது சமூக ஒடுக்குமுறையின் கூர் சந்திக்கும் தலித் மக்களில் பெரும்பாலோர் உழைக்கும் வர்க்கமாக இருக்கின்றனர் அதாவது வர்க்க சுரண்டலை கூடுதலாக சந்திக்கும் பகுதியினராகவும் இருக்கின்றனர் இந்நிலையில் சாதிய அமைப்பு முறைமை மற்றும் தலித்துகள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒற்றுமையை கட்டுவது வர்க்க ஒற்றுமைக்கான முன் நிபந்தனையாகும் சாதிய அமைப்பை ஒழிப்பதும் அனைத்துவித சமூக ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடுவதும் மக்கள் ஜனநாயக புரட்சியின் முக்கியமானதொரு பகுதியாகும் இவ்வாறாக சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தோடு பின்னி பிணைந்தது என கட்சி திட்டத்தின் பாரா ஐந்து அழுத்தமாக கூறுகிறது சமூக நீதிக்கு குரல் கொடுப்பது திட்டம் சார்ந்த நிலைப்பாடாகும் அது வர்க்க போராட்டத்தின் ஒரு பகுதியாகும் எனவே சமூக ஒடுக்குமுறை பிரச்சனைகளில் தலையீடு செய்வது வர்க்க ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்பது கட்சியின் திட்டத்தை புரிந்து கொள்ளாததன் வெளிப்பாடே மூன்று வகைகளில் இந்த விஷயம் குறித்து கட்சி திட்டம் தெளிவாக எடுத்து கூறுகிறது ஒன்று சாதி அமைப்புக்கு எதிராகவும் தலித்துகள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் போராடுவதென்பது உழைக்கும் மக்களின் வர்க்க ஒற்றுமையை வளர்த்தெடுப்பதற்கு மிகவும் அத்தியாவசியமானதாகும் இரண்டாவது சமூக ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடுவது என்பது புரட்சிகர நடவடிக்கையின் மிக முக்கியமானதொரு பகுதியாகும் மூன்றாவதாக வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டமும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்ததாகும் எனவே சமூக பிரச்சினைகளின் முக்கியத்துவத்தை புறக்கணித்தோ ஒதுக்கி தள்ளியோ குறைத்து மதிப்பிட்டோ வர்க்க ஒற்றுமையை கட்டவும் முடியாது வர்க்க போராட்டத்தை வளர்த்தெடுக்கவும் முடியாது இந்த புரிதல் கட்சி வகுப்புகளில் பேசுவதற்கும் கேட்பதற்குமானது மட்டுமல்ல நடைமுறை சார்ந்தது இதற்கென தமிழகத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைக்கப்பட்டு அது சமூக ஒடுக்குமுறை பிரச்சினைகளை கையிலெடுத்தால் கடமை முடிந்துவிடும் என்று எண்ணிவிடக்கூடாது மூன்று விதமான அணுகுமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒன்று உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்களிடம் சாதி பாலினம் வகுப்புவாதம் மற்றும் இதர பாகுபாடுகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தத்துவார்த்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும் தலைமையின் கண்ணோட்டம் அவ்வமைப்பை சார்ந்த உறுப்பினர்கள் அத்தனை பேரின் கண்ணோட்டமாகவும் இருப்பதில்லை இது உருவாக்கப்பட வேண்டும் இரண்டு வர்க்க எதிரான சமூக பாகுபாடுகளை கடைபிடிப்பதை விட்டு அவர்கள் விலகும் வகையில் சமூக சீர்திருத்த முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மூன்று அனைத்து வர்க்க வெகுஜன அமைப்புகளும் ஆளும் வர்க்கங்களால் கட்டவிழ்த்து விடப்படும் சமூக ஒடுக்குமுறை சார்ந்த பிரச்சினைகளில் நேரடியாகவும் இருக்கலாம் அல்லது ஒடுக்குமுறைக்கு களம் கொடுக்கவும் கொள்கை அல்லது நடவடிக்கையாகவும் இருக்கலாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினரின் ஜனநாயக உரிமைகளுக்காக நடக்கும் போராட்டங்கள் மற்றும் கூட்டு மேடைகளில் இணைய வேண்டும் குவி சமூக நீதி சுரண்டப்படும் வர்க்கங்களின் ஒடுக்கப்படும் சமூக பிரிவினரின் முழுமையான விடுதலைதான் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் ஆனால் இன்றைய சூழலில் சமூக நீதி என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது அதாவது ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கான இட ஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் அங்கீகாரம் சமமாக நடத்துதல் போன்றவற்றை குறிப்பதாக அமைந்துள்ளது இக்கோரிக்கைகளுக்காக போராடுவது வர்க்க போராட்டத்தின் ஒரு முக்கிய பகுதி ஆனால் பிரதான நிகழ்ச்சி நிரலாக சமூக நீதி இருக்க வேண்டும் என்ற கருத்து அது வர்க்க போராட்டத்தின் முக்கிய பகுதி என்பதை காட்டிலும் முழுமையே அதுதான் என்ற பொருள்படுகிறது மேற்கூறிய அம்சங்களுடனான சமூக நீதி சமூகத்தின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக எப்படி ஆக முடியும் வர்க்க சுரண்டல் குறித்த பிரச்சினைகளுக்கு இடம் எங்கே ஒடுக்கப்படும் சாதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்தால் விடுதலை கிடைத்து வர்க்க திரட்டல் தேவையில்லையா சாதிகளுக்குள் இருக்கும் வர்க்க முரண்பாட்டை எதில் சேர்ப்பது இது வர்க்கத்துக்கும் சமூக பிரிவுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கணக்கில் எடுப்பதாக இல்லை ஒடுக்குமுறையிலிருந்தும் சுரண்டலில் இருந்தும் விடுதலை அளிப்பதில் தொழிலாளி வர்க்கத்தின் பாத்திரத்தை புறம் தள்ளுவதாக இருக்கிறது பொதுவாக சமூக நீதி என்பது இருக்கும் சுரண்டல் அமைப்பிற்குள்ளாகவே ஒரு சீர்திருத்தத்தை முன்மொழிகிறது ஆனால் வர்க்க போராட்டமோ சுரண்டல் முறையையே முடிவுக்கு கொண்டு வர முனைகிறது அதுவே முழுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் அனைவருக்குமான விடுதலையாகவும் சமூக நீதியாகவும் இருக்கும் சமூக நீதிக்கான போராட்டம் வர்க்க போராட்டத்தின் ஜனநாயக அம்சத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறது என்றுதான் கூற முடியும் வர்க்க போராட்டத்தின் சோசியலிச பகுதியை இது பிரதிநிதித்துவம் செய்ய இயலாது இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை மங்கச் செய்து தெளிவற்றதாக்கி அனைத்தையும் சமூக நீதிக்குள் உள்ளெழுத்து கொள்வது வர்க்க பிரச்சினைகளையும் வர்க்க அமைப்புகளையும் புறக்கணிப்பதாகும் இது வர்க்க அரசியலை கைவிட்டு அடையாள அரசியல் முழக்கங்களை எவ்வித விமர்சனமும் இன்று ஏற்றுக்கொள்வதற்கே வழிவகுக்கும் தொழிலாளி வர்க்கத்தின் விடுதலையே உண்மையான முழுமையான சமூக நீதியை சாத்தியமாக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கும் மக்கள் ஜனநாயகமானது சமூக நீதியையும் உள்ளடக்கியது ஆனால் மேற்கூறிய புரிதல் மக்கள் ஜனநாயகம் என்ற கோஷத்துக்கு மாறாக சமூக நீதி என்ற கோஷத்தை பிரதானப்படுத்துகிற தவறுக்கு இட்டு செல்லும் சமூக நீதிக்கு மட்டும் அழுத்தம் தருபவர்கள் சமூக அமைப்புகளையும் வர்க்க அமைப்புகளையும் ஒரே தட்டில் வைக்க முயல்கின்றனர் இவற்றுக்கு இடையில் உள்ள பண்பு வேறுபாடுகளை அங்கீகரிக்க தவறுகின்றனர் வர்க்க அமைப்புகள் வர்க்க திரட்டலுக்காக அமைக்கப்பட்டவை புரட்சிகர இயக்கத்தில் இவற்றுக்கு சிறப்பானதொரு இடமும் பங்கும் உண்டு முதலாளித்துவ நிலபரவத்துவ சுரண்டல் எதிர்ப்பு இவற்றின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளன சாதிமதம் கடந்த வர்க்க இதன் அடிப்படை ஆனால் சமூக அமைப்புகள் குறிப்பாக சாதிமத அடிப்படையில் செயல்படும் அமைப்புகள் வளர்த்தெடுக்கும் ஒற்றுமை என்பது ஒரு சமூக குழு என்ற அடிப்படையை கொண்டதாகும் அவற்றால் தன்னெழுச்சியாக உருவாக்கப்படும் உணர்வும் கூட அந்த அடையாளத்தின் அடிப்படையிலேயே இருக்கும் ஒரு சமூக குழுவின் பிரச்சனை என்னும்போது அக்குழுவிற்குள் நிலவும் வர்க்க வேறுபாடுகளும் சுரண்டல்களும் இதன் வரையறைக்குள் வராது சமூக ரீதியாக பின்தங்கிய பிற்பட்ட வகுப்பினரில் கணிசமானோர் பெரும் வசதி படைத்தவர்கள் தம் சமூகத்தில் உள்ள ஏழைகளை சுரண்ட கூடியவர்கள் சிறுபான்மையினரும் அப்படித்தான் சமூக பிரிவு என்பதை மட்டும் வைத்து பார்த்தால் வர்க்க வித்தியாசங்களை புறந்தொல்லும் நிலைதான் ஏற்படும் இத்தகைய அமைப்புகள் மார்க்சிஸ்ட் கட்சி வழிகாட்டும் அமைப்பாக இருந்தாலும் அமைப்பின் உள்ளார்ந்த தன்மையில் பெரிய வேறுபாடு எதுவும் வந்துவிடாது பாதிக்கப்படும் சமூக குழு என்ற அடிப்படையிலேயே அதன் செயல்பாடு அமையும் இதில் மாற்றம் காண விரும்பினால் சமூக பிரச்சினைகளை சுயேட்சையாக எடுப்பதும் இப்பகுதியினரின் உண்மையான ஜனநாயக பூர்வமான கோரிக்கைகள் மீதான கூட்டு மேடைகளில் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதும் இதன் மூலம் வர்க்க ஒற்றுமைக்கு எதிரான நடவடிக்கைகளை யாராவது முன்னெடுக்கும் அவற்றை விழிப்போடு அம்பலப்படுத்துவதும் தேவை சாதி என்கிற அடையாளத்துக்குள்ளேயே நிறுத்தாமல் பொது ஜனநாயக நீரோட்டத்தில் இவர்களை இணைக்க வேண்டும் அனைத்து சுரண்டல்களுக்கும் அநீதிகளுக்கும் காரணமான முதலாளித்துவ சமூக அமைப்பை நொறுக்கும் அரசியலில் இறங்க வேண்டும் இதற்குள் செயல்படும் கம்யூனிஸ்டுகள் அடையாள அரசியலின் செல்வாக்கில் சிக்கிவிடக்கூடாது வர்க்க பார்வையை விட்டுவிடக்கூடாது வர்க்க போராட்டத்தின் சோசியலிச அம்சத்தை மேற்கொள்வதில் வர்க்க அமைப்புகளின் இடத்தை சமூக அமைப்புகள் பெற்றுவிட முடியாது எனவே சமூக நீதி புரட்சிகர இயக்கத்தின் அரசியல் நடைமுறையின் பிரதான நிகழ்ச்சி நிரலாக இருக்க முடியாது ஒட்டுமொத்த சுரண்டலுக்கு எதிராக சாதி ஒழிப்பு நடக்க வேண்டும் என்றால் மனமாற்றம் மட்டுமே போதாது சாதி முறைமை நீடிப்பதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பௌதீக சூழல் மாற வேண்டும் மனமாற்றத்துக்கும் அதுதான் களம் பௌதீக சூழல் மாறுவதென்பது பொருளாதார சுரண்டலை ஒழிப்பதுடன் தொடர்புடையது கிராமப்புறங்களில் தீவிர நில இணைந்தது முழுமையான நில சீர்திருத்தமே பௌதீக சூழலை ஏற்படுத்தும் பெருவாரியானோர் விவசாய தொழிலாளர்கள் என்னும் அவர்களது உணவு பாதுகாப்பு போன்ற பிரச்சினைகள் விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டால் இழப்பீடு ஆகியவற்றுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் முறையான வேளாண் கொள்கைக்கு போராட வேண்டும் நிலம் கூலி உணவு என்ற மூன்று அடிப்படையான பிரச்சினைகளும் பௌதிக சூழலின் முக்கிய பகுதிகள் இவை எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கும் முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ ஆட்சியில் சாத்தியமில்லை பொதுவாக சமூக நீதிக்கு குரல் கொடுப்பவர் அனைவரும் மேற்கூறிய அதன் சகல பரிமாணங்களிலும் முன்னுக்கு வரும் பிரச்சினைகளில் தலையீடு செய்ய வந்துவிட மாட்டார்கள் குறிப்பாக முதலாளித்துவ கட்சிகள் இத்தகைய ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தோடு செயல்பட முடியாது அவர்கள் எந்த வர்க்கத்தின் அரசியல் பிரதிநிதியோ அவர்களின் நலன் சார்ந்தே நிலைப்பாடு எடுப்பார்கள் அடையாள அரசியல் சார்ந்து செயல்படும் அமைப்புகள் குழுக்கள் தனிநபர்களும் சில குறிப்பான பாகுபாடுகளை எடுப்பார்களே தவிர பாகுபாடுகளின் மூலாதாரம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நவீன தாராளமய கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தில் அதன் ஊற்றாக இருக்கக்கூடிய சர்வதேச நிதி மூலதனம் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் பொதுவாக உறுதிபட நின்றுவிட மாட்டார்கள் பகுதி பகுதியாக பார்த்து ஒட்டுமொத்தத்தை தவறவிடக்கூடாது ஒட்டுமொத்தம் என்ற பெயரில் பகுதிகளின் பிரத்யேக பிரச்சினைகளை ஒதுக்கிவிடவும் கூடாது பகுதிகளின் பிரத்யேக பிரச்சினைகளை ஜனநாயக உரிமை மறுக்கப்படுவதை கையில் எடுப்பதற்கான ஒற்றுமையை கட்டுவதன் மூலம் ஒட்டுமொத்த சுரண்டும் காரணிகளுக்கு எதிரான போராட்டமாக அதை மாற்ற வேண்டும் சமூக பிரச்சினைகளில் தலையீடு செய்வதில் சில மாநிலங்களில் இன்று கட்சிக்கு இருக்கும் பலவீனத்தை கலைவது என்ற பெயரில் அடையாள அரசியலை தழுவவது என்ற அடுத்த எல்லைக்கு போய்விடக்கூடாது சமூக நீதி பிரச்சினையை ஒரு ஜனநாயக பிரச்சனையாக பார்ப்பதால் தான் தீண்டாமை போன்ற ஒடுக்குமுறையை எதிர்ப்பதில் தலித்துகள் மட்டும் திரட்டப்பட்டால் போதாது அனைத்து சாதிகளிலும் உள்ள ஜனநாயக சக்திகள் திரள வேண்டும் என்ற கருத்தியல் மார்க்சிஸ்ட் கட்சியால் முன்வைக்கப்படுகிறது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அத்தகைய பார்வையுடன் தான் இந்த கண்ணோட்டத்தில் வர்க்க ஒற்றுமையும் அடங்கியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியில் உள்ள ஆதிக்க சக்திகளை தனிமைப்படுத்தி எதிர்க்க வேண்டும் ஒட்டுமொத்த சாதியை ஆதிக்க சாதி என்று வரையறுப்பது அதில் உள்ள உழைப்பாளி வர்க்கங்களையும் தள்ளிவிடுவதாக அமையும் பிற்பட்ட பிரிவினரால் நிலவும் வர்க்க முரண்பாடுகளை கணக்கிலெடுத்து இடஒதுக்கீட்டை அணுக வேண்டும் என்பது கூட வர்க்க நலன் முன்னுக்கு நிறுத்தப்படும் அணுகுமுறையாகும் பெரியார் டாக்டர் அம்பேத்கர் மற்றும் சமூக சீர்திருத்தவாத தலைவர்களின் சமூக நீதி பங்களிப்பு குறித்த அணுகுமுறை என்னவாக இருக்க வேண்டும் இப்பகுதி விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய பகுதி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பு இந்திய சமூகத்தில் சில முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்த உதவி இருக்கிறது அவை போற்றப்பட வேண்டும் அவர்களின் பாரம்பரியத்தை முன்னெடுக்க வேண்டும் தமிழகத்தில் பெரியார் முன்வைத்த சமூக நீதி கோட்பாடுகள் மற்றும் அம்பேத்கர் அவர்களின் பங்களிப்பு போற்றுதலுக்குரியவை என்பதில் சந்தேகமே இல்லை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் நலனுக்காக இடைவிடாது போராடிய போர் அவர்கள் அம்பேத்கார் மற்றும் பெரியாரை பின்பற்றும் முற்போக்கு எண்ணம் கொண்டவர்களை சமூக நீதிக்கான போராட்டத்தில் கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய தீவிர ஜனநாயகவாதிகளாகவே நாம் கருத வேண்டும் ஆனால் அம்பேத்காரின் கருதுநிலைக்கும் மார்க்சியத்துக்கும் இடையில் பெரிதாக வேறுபாடு இல்லை இருப்பதும் சிறு சிறு மேலெழுந்த வாரியான வித்தியாசங்களே என்ற கருத்தும் இந்தியாவிற்கு மார்க்சியம் மட்டுமே போதாது என்ற கருத்தும் அம்பேத்காரின் கருத்துக்களும் மார்க்சியமும் இணக்கம் காண முடியும் என்ற வாதமும் பொதுவாக முன்வைக்கப்படுகின்றன பெரியாரின் கருத்துக்களோடும் இவ்வாறே மார்க்சியம் ஒப்புநோக்கப்படுகிறது இவற்றை ஏற்பதற்கில்லை மார்க்சியம் என்பது முதலாளித்துவ அமைப்பை உடைத்து நொறுக்க விரும்பும் தொழிலாளி வர்க்கத்தின் புரட்சிகர தத்துவமாகும் அம்பேத்காரின் கருத்து நிலை சாதிய அமைப்பின் மீது தீவிர தாக்குதலை தொடுக்கிறது சில அரசியல் பொருளாதார பிரச்சினைகளில் முற்போக்கு நிலைப்பாட்டை கொண்டதாக இருக்கிறது பெரியார் சமூக ஒடுக்குமுறையின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து சாதியின் பெயரால் மறுக்கப்பட்ட உரிமைகளை வழங்கும் வகையில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கோரினார் அதோடு ஜனநாயகத்திற்கான தளத்தை தமிழகத்தில் விரிவுபடுத்தி மக்களை சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக விழிப்படைய செய்தார் ஆனால் முதலாளித்துவத்தை எதிர்க்கும் தகர்க்கும் ஆயுதமாக அது இல்லை இன்றைய முதலாளித்துவ நிலப்பரப்புத்துவ சமூக அமைப்பில் சாதி ஒழிப்பை நிறைவேற்ற முடியாது ஒருவேளை வாதத்துக்காக முடியும் சாதி ஒழிந்து விடுகிறது என்றே வைத்துக்கொள்வோம் சாதி ஒழிந்தால் போதும் என்றால் பிறகு முதலாளித்துவத்தை எதற்கு எதிர்க்க வேண்டும் எனவே அம்பேத்கர் பெரியார் உள்ளிட்ட சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்மொழிவுகள் என்பது முதலாளித்துவ அமைப்புக்குள்ளேயே நின்றுதான் சாதி ஒழிப்புக்கான சீர்திருத்தங்களை முன்வைக்கிறது ஒட்டுமொத்த வர்க்க சுரண்டலுக்கு இதில் தீர்வில்லை எனவே தத்துவம் என்ற முறையில் மார்க்சியமும் அம்பேத்கரியமும் வேறு இந்த பின்னணியில் சிவப்பு நீலம் கருப்பு ஒற்றுமை ஜெய் பீம்லால் சலாம் போன்ற கோஷங்களை எப்படி பார்ப்பது சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான இடதுசாரிகள் மற்றும் தலித்திய அமைப்புகளின் கூட்டு இயக்கங்களுக்கான கோஷங்கள் என்ற முறையில் இவற்றை முன்வைக்கலாம் ஆனால் இடதுசாரி தலித் ஒற்றுமை என்பதை அரசியல் உத்தி அல்லது அரசியல் முன்னணிக்கான அடிப்படையாக மாற்றிவிட முடியாது ஏனெனில் இந்த ஒற்றுமை மட்டும் புரட்சிக்கான அணி போதாது அனைத்து சாதிமத சமூக பிரிவுகளில் இருக்கும் உழைப்பாளி மக்களின் ஒற்றுமையும் தேவை இடது ஜனநாயக அணி என்பதற்குள் வரவேண்டிய ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினர் என்ற முறையில் இத்தகைய சக்திகளை நாம் அரைவணைக்க வேண்டும் இதில் வரவேண்டிய பிரிவுகள் மேலும் பல உண்டு அதே சமயம் தங்கள் மீது தொடுக்கப்படும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அணி சாதிய ஆதிக்க மனப்பான்மையோடு அணிதிரளும் சாதி இயக்கங்களையும் நாம் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்ப்பதில்லை அதே நேரம் அரசியலிலேயே உழைக்கும் வர்க்கத்தினரை முடக்கி வைக்கும் போக்கையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வர்க்க அரசியலை தவிர்த்து சமூக சீர்திருத்த இயக்கங்களின் முழக்கங்களோடு கரைந்து போக வர்க்கமாக அணிதிரள வேண்டிய சக்திகள் அடையாள அரசியலின் பின்னால் பிளவுபட்டு நிற்பதை கவனத்தில் கொண்டு வர்க்க ஒற்றுமையை உருவாக்கி பொது எதிரியை வீழ்த்துவதற்கான முனைப்போடு செயலாற்றுவதே அவசியமானதாகும் வர்க்க சேர்க்கையில் புரட்சிகர சக்திகளுக்கு சாதகமான மாற்றம் ஏற்படுவதே புரட்சிக்கு இட்டு செல்லும் முக்கிய காரணியாகும் வர்க்க திரட்டல் என்ற அடிப்படையான கடமைக்கு பதிலியாக வேறெதையும் நிறுத்த முடியாது இந்தியாவில் முதலாளித்துவம் தொழிலாளி வர்க்கம் என்ற இரண்டு நவீன வர்க்கங்கள் சாதிய படிநிலைகளால் ஏற்கனவே பிளவுபட்டுள்ள சமூக அமைப்பின் மீதே உருவாகியிருக்கின்றன எனவே சமூக ஒடுக்குமுறையா அல்லது வர்க்க சுரண்டலா என்று இரண்டையும் எதிரும் புதிருமாக நிறுத்தக்கூடாது இரண்டும் பின்னி பிணைந்துள்ளன ஒன்றின் மீது ஒன்றாக படிந்துள்ளன பல்வேறு சாதிகள் சமூக பிரிவுகளிலிருந்து வருபவர்களே உழைக்கும் வர்க்கத்தின் பகுதியினராக இருக்கிறார்கள் ஏற்கனவே சமூகத்தில் நிலவும் பாகுபாடுகளும் புதிதாக தொழிலாளி வர்க்கத்துக்குள்ளே வந்து சேருபவர்கள் கொண்டு பாகுபாடான பிற்போக்க பழக்க வழக்கங்களும் வர்க்க ஒற்றுமையை வளர்த்தெடுப்பதை சாதியின் வரம்புக்குள்ளேயே அவர்களை அடக்கி வைத்து பொதுவான ஜனநாயக இயக்கத்தின் பகுதியாக அவர்கள் மாறிவிடாமல் கவனமாக பார்த்து கொள்கிறார்கள் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை விட அரசியல் சுயலாபத்துக்கு இப்பிரச்சனையை பயன்படுத்துவது என்பது அதிகரித்து வருகிறது கருத்துக்களுக்கும் வாதங்களுக்கும் பதில் வாதங்களை வைப்பதற்கு பதிலாக சொல்லுபவர் சாதி மட்டுமே ஏற்புக்கும் நிராகரிப்புக்குமான பதில்களாக பயன்படுத்தப்படுகின்றன இது அடையாள அரசியலின் ஒரு பகுதிதான் இதன்படி பார்த்தால் பிரதமர் பிற்பட்ட சாதியாகவும் குடியரசுத் தலைவர் தலித்தாகவும் கட்சியின் முக்கிய பொறுப்பில் சிறுபான்மை வகுப்பாரும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பெண்ணும் உள்ள பாஜக ஆட்சி சிறந்தது என்ற முடிவுக்கு தான் போக வேண்டியிருக்கும் இச்சூழலில் வர்க்க போராட்டத்தின் ஜனநாயக உள்ளடக்கம் சோசியலிச உள்ளடக்கம் இரண்டின் முக்கியத்துவத்தையும் முதலாளித்துவ கட்சிகள் சமூக குழுக்கள் பிரிவுகள் எப்படி இப்புரிதலில் இருந்து வேறுபட்டு அடையாள அரசியலின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதையும் புரிந்து சமூக ஒடுக்குமுறை மற்றும் வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டங்களை வர்க்க பார்வையுடன் ஒருங்கிணைந்து நடத்த வேண்டியது அவசியம்